ிாத்தய தோத்தேத்தைக்காணையா கிருஷ்ணா கீதாஹே நம அசத்தமிரி ஜாரீ அப்பூத்தியாத்துக்கீக்க பற்றி நமக்கு உபதேசம் பண்ணுகிறார் ஏன் பண்ணுகிறார்னு கேட்டா இந்த அசுர குணங்களை நாம் விட்டுடணும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் தெய்வீக குணமும் அசுர குணமும் இருக்கு ஆனால் நாம எதை பண்படுத்துறோமோ அதுதான் மேலோங்கும் அசுரகுணம் வந்து இயல்பாகவே இருக்கக்கூடியது ஆனால் அந்த தெய்வீக குணங்களால அசுர குணங்களை நாம வெற்றி கடமைப்பட்டிருக்கோம் இல்லைன்னா சமூகத்தில் அமைதி குலைந்துவிடும் மக்களுடைய சிறிது கால வாழ்க்கையும் கூட துன்பம் நிறைந்ததாக ஆயுவிடும் அதற்காகத்தான் நம்முடைய சாஸ்திரங்கள் திரும்ப திரும்ப இதை உபதேசம் பண்ணுகிறது சமூகத்தினுடைய நன்மையை குறித்து சமூகம் என்பது தனி கூட்டம் தானே ஆகவே ஒவ்வொரு தனி தன்னை சரி பண்ணணும் நம்ம பொதுவாக கேள்விப்படுறோமே ஒரு ஊர் நல்லா இருக்கணும்னா ஒவ்வொரு தெரு நல்லா இருக்கணும் எல்லா தெருக்களும் நல்லா இருக்கணும்னா வீடு நல்லா இருக்கணும் வீடு நல்லா இருக்கதுன்னு சொன்னால் ஊர் நல்லா சொல்ற மாதிரி ஒவ்வொரு தனி மனிதனும் அறிவுபூர்வமாக தங்களுடைய உணர்ச்சிகளை ஒழுங்குபடுத்தி வாழ கடமைப்பட்டிருக்கிறார்கள் சேர்ந்து வாழ்கின்ற சமூகத்திலே அமைதி வேண்டுமானால் வேண்டுமானால் எல்லோருக்கும் அது கண்டிப்பாக வேண்டும் அது யூனிவர்சல் அர்ஜு எல்லோரும் அமைதியை விரும்புகிறார்கள் எப்பொழுதும் போர விரும்புறதில்லை இப்ப இரண்டு போருக்கு நடுவே அமைதினு சொல்லுகிறார்கள் அல்லவா அப்படி இருக்கக்கூடாது போரே வராமல் அமைதியை வளர்க்கறதுக்கு முயற்சி பண்ணணும் ஆனாலும் இந்த அசுர குணங்கள் மேலோங்கும் நம்மிடத்தில் இருக்கிற அசுர குணங்களை வெற்றி கொள்வது சமூகத்தில் பொதுவாகவே இருக்கிற டோட்டலாக இருக்கக்கூட தெய்வீக குணங்கள் அசுர குணங்கள்னு இருக்கு சமூகத்தினுடைய பெரும்பாலான மக்கள் நல்லவர்கள் தான் ஒரு சிலர் தான் அசுர குணங்களை உடையவர்கள் அந்த நல்லவர்களெல்லாம் அந்த அசுர குணங்களை ஜெயிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறது இல்லை அதனால தான் அசுர கூட்டங்களை போன்ற மக்களெல்லாம் தலையெடுத்து தொண்ணூறு சதவிகித நல்ல மக்களை எல்லாம் துன்பப்படுத்துகிறார்கள் இதற்கு நல்லவர்களும் பொறுப்பெடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் என்பதை நாம் புரிந்து வேண்டும் எப்படி தனி மனிதனிடத்திலே இருக்கக்கூடிய அசுர குணங்களை தெய்வீக குணங்களை கொண்டு வெற்றி கொள்ள வேண்டுமோ அப்படி சமூகத்திலும் இருக்கக்கூடிய மக்களெல்லாம் தெய்வீக குணங்களை மேலோங்கச் செய்து அசுர குணங்களை உடையவர்களை வெற்றி கொள்ள வேண்டும் அவர்களை பண்படுத்த நாம் எல்லோரும் கடமைப்பட்டிருக்கிறோம் எல்லோரையும் அழிக்க வேண்டும் என்று பொருள் அல்ல எல்லோருக்கும் நம்மால் முடிந்தவரை வாழ்க்கையின் சக்தியை வெளிப்படுத்தி தீமையை வென்று நன்மையை நிலைநாட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் அதைத்தான் சிந்திக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன் இங்கே இந்த ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்லுகிறாருங்கிற கருத்தை இப்ப சொல்றேன் அசுர ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள் மனித சமூக கூட்டம் உண்மை இல்லாதது அசத்தியம் வேதாந்தத்தில் சொல்கிற அசத்தியம்ங்கிறது வேற இந்த ஜகத்து வந்து மித்யா அப்படின்னு சொல்கிறோம் அசத்தியம்னு சொல்ல மாட்டோம் இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் நாம் எப்படி கொஞ்ச நாள் கழித்து இல்லாமல் போயிடுவோமோ அதே மாதிரி இந்த உலகமும் இல்லாமல் போகும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் ல்லாமல் போய்விடுவார்கள் இந்த உலகம் இருப்பற்றது என்கிறார்கள் அதனால புண்ணிய பாபமெல்லாம் கிடையாது ஏற்கனவே இதுக்கு முதல் ஸ்லோகத்தில் பார்த்தோம் ஏழாவது ஸ்லோகத்தில் பார்த்தோம் அவர்களுக்கு எதை செய்ய வேண்டும் எதை விளக்க வேண்டும் என்கின்ற அறிவை அவர்கள் உடையவர்களாக இருப்பதில்லை தூய்மையோ ஒழுக்க கட்டுப்பாடுகளோ வாய்மையோ அவர்களிடத்தில் இருப்பதில்லை அப்படின்னு சொன்னார் இந்த ஸ்லோகத்தில் சொல்றது அவர்கள் இந்த உலகத்தை இதில் எல்லாம் சத்தியம் இருக்கு கடவுள் இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஒத்துக்கிறது இல்லை அது மாத்திரமில்லை அப்பிரதிஷ்டம் இங்க புண்ணியம் பாபம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இந்த உலகம் புண்ணியத்தினாலும் பாபத்தினாலும் சுழன்று கொண்டே இருக்கிறது ஆக தர்ம அதர்மங்களால் தான் இந்த பிரபஞ்சம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது சாஸ்திர சித்தாந்தம் ஆகவே உயிர்களெல்லாம் தாங்கள் செய்த நல்வினை பயன்களையும் தீவினை பயன்களையும் அனுபவிப்பதற்காகத்தான் உயிர்கள் பல்வேறு உடல்களை எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றன என்று சொல்லுகிறோம் ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது நாஸ்திகவாதம் அது மாத்திரமல்ல இந்த உலகம் தானே தோன்றியது இதற்கு கடவுள் என்று தலைவன் ஒருவன் கிடையாது அனீஸ்வரம் தே தேங்கிறது இந்த ஸ்லோகத்தில் அசுர குணங்களை உடையவர்கள் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் இந்த ஜெகத்து இந்த உலகமானது ஒரு தோற்றம் உண்மை அல்ல இதில் இருக்கக்கூடிய புண்ணியம் பாபம் என்பதெல்லாம் பொய் அவைகள் சத்தியமில்லை அது மட்டுமல்ல கடவுள் என்று ஒருவர் கிடையாது நாம் செய்கிற வினைகளுக்கெல்லாம் பயன் தருகின்றவர் என்று சொல்லப்படுகிற கடவுள் இந்த உலகத்தை படைத்து காத்து அழித்து மறைத்து அருள் புரிகின்றான் என்றெல்லாம் சொல்லுகிறோமே அந்த இறைவன் இல்லை என்கிறார்கள் ஆக ஈஸ்வரகா நாஸ்தி புண்ணிய பாபம் நாஸ்தி அப்புறம் வந்து ஜகத்து ஒரு சும்மா ஒரு கற்பனையான ஒரு தோற்றம் என்கிற கருத்தும் இதை பற்றி நாம் மேலும் தொடர்ந்து நாளை சிந்திப்போம் அசத்தியம பிரதிஷ்டம் நீஸ்வரம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி ஓம் பேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள் தினசரி அன்பர்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாக பகிர்ந்து கொள்ளப்படுகிறது